அவர்களின் அடிமையும் அவர்களுக்கு அவர்களுக்கு அபு சைத் என்ற அறிவிக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களின் மகளார் அவர்கள் என் மகன் உயிர் ஊசலாடுகிறது எங்களிடம் நீங்கள் வர என நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களிடம் ஆள் அனுப்பினார்கள் சலாம் கூறியவராக அவர் வந்தார் அவரிடம் நிச்சயமாக அல்லாஹுக்கு அவன் எடுத்துக் கொண்டது உண்டு மேலும் அவனுக்கே அவன் கொடுத்ததும் உண்டு அவனிடம் ஒவ்வொரு பொருளும் குறிப்பிட்ட தவணையில்தான் உண்டு எனவே என் மகள் பொறுமையாக இருக்கட்டும் நல்லது எதிர்பார்க்கட்டும் என்று கூறி அனுப்பினார்கள் அவர்கள் வரவேண்டும் என சத்தியமிட்டு கூறி மகளார் மீண்டும் ஒருவரை அனுப்பினார்கள் அவர்களுடன் சாபித் ஆகியோரும் மற்றும் சில நபி தோடர்களும் சென்றனர் அப்பொழுது அவரை அவர்கள் வைத்தார்கள் அப்பொழுது அவர்களின் கண்கள் கண்ணீரை சொரிந்தன உடனே சாதர் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் இறை அவர்களே என்ன நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்டார் இதுதான் இரக்கமாகும் தன் அடியார்களின் இதயங்களில் இதை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ளான் என்று நபி சொல்லாஹு அலிஹசம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் தன் அடியார்களில் நாடி அவர்களின் உள்ளத்தில் அதை ஆக்கியுள்ளான் தன் அடியார்களில் இரக்கமுடையவரிடம்தான் அல்லாகவும் இரக்கம் கொள்கிறான் என்று உள்ளது புகாரி ஒன்று இரண்டு எட்டு நான்கு முஸ்லிம் ஒன்பது